ارْسَلُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا الصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَلَى آلِهِ وَصَحَابِهِ وَمَنْ تَبِعَهُمْ بِإِحْسَانٍ إِلَى يَوْمِ الدِّينِ أَمَّا بَعْدُ فَيَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا اللَّهَ الْعَظِيمَ مُعَزِّزَ وَجَلَّ وَاقِعَهُ وَأُوصِيكُم بِتَقْوَى اللَّهِ وَإِيَّايَ أَوَّلًا بِتَقْوَى اللَّهِ وقد قال الله تبارك وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العلي وقال نبينا صلى الله عليه وسلم مغمون فيهما كثير من الناس الصحة والفراق صدق رسول الله صلى الله صلى عليه وسلم الحمد لله நமக்கு தேவையான அனைத்து நியமத்துகளையும் தந்து இவ்வுலக வாழ்க்கையில் காலத்தையும் நேரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்த எல்லாம் அல்லாஹான அவன் தனித்தவன் இணை துணையற்ற இருக்கிறான் என்பது சாட்சி கூறுகின்றேன் எங்கள் உயிரும் மேலான அன்பு நபி முகம்மது அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிமான முமீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்னென்னும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய அல்லடியாரளா சங்கோ அந்த விடயங்களை அல்லாஹு சங்கையான குஹான் தடுத்திருக்கின்றன அந்த பாவமான ஹராமான காரியங்கள் முற்று முழுதாக தள்ளி நடக்குமாறும் இன்னும் எல்லா நேரங்களையும் அல்லாஹ் மஹானுடன் அல்லாஹாவை பயந்து தகுவாவுடன் வாழமாறும் முதலாவதாக இங்கேயும் என்னுடைய குடும்பத்தாரையும் அப்பால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் வசதி செய்து கொள்கின்றேன் கணித்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஸ் மஹுவாரா மனிதர்களாகிய எம்மை இவ்வுலகில் சிறப்பான ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான் இந்த மனிதர்களாகிய எமத்து அவுதாசு மகாலகுவா இந்த உலக வாழ்க்கையை ஒரு நியமத்தாக தந்திருக்கின்றான் நாளை மறுமுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக வேண்டி நாளை மறுமுடைய வாழ்க்கையை வெற்றியடைவதற்காக வேண்டி அல்தாசு மகாலகுலா இவ்வுலக வாழ்க்கை ஒரு நியமத்தாக தந்திருக்கின்றான் அந்த அல்லாஹு மகானு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு மகானு தாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் இதை போன்று அல்லாஹு மகானுகவத்தாலா நமக்கு ஒரு சிறந்த உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றார் இந்த இரண்டையும் அல்லாஹு மகானு தாலா மிகப்பெரிய ஒரு நியமத்தாகவே தந்திருக்கின்றார் எனவே இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் அல்லாவுக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லா நமக்கு இவ்வாறான வயோதிப்பம் இவ்வாறாக அல்லா சுபான் தேவைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லா ரசூ சொன்ன பிரகாரம் அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் இன்னும் அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சிறந்த முதல் ஆரோக்கியத்தை அல்லா சுபஹான் நமக்கு தந்திருக்கின்றார் எனவே இவைகள் அனைத்தும் அல்லா நமக்கு தந்த நேமத்துகள் அவைகளை சரியான முறையில் சீரான முறையில் பயன்படுத்துவது மனிதர்களாகிய தலைமையாகவும் பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணித்துக்குரியவர்களில் ஆரம்பமாக சத்தியமாக என்று அல்லாஹு சொல்லுகின்றார் அல்லாஹு ஒரு விடயத்தின் மீது சத்தியம் செய்யும் பொழுது அந்த விடயம் மனிதர்களுக்கு மிகவும் பெருமதியானதாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் மனிதர்கள் சத்தியம் செய்யும் பொழுது அல்லாஹ் மீது மாத்திரமே சத்தியம் செய்ய வேண்டும் அல்லாஹு மகானுவ ஏதாவது விடயத்துமே சத்தியம் செய்வதாக இருந்தால் அந்த விடயம் மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விடயமாகவே இருந்து அந்த வகையில் அல்லா சுகானு பல காலத்தின் மீது அல்லா சுகாநுகத்தாலா சத்தியமிட்டு சொல்லுகின்ற சத்தியுமாக லுகா நேரத்து மீசியுமாக சத்தியுமாக பகலும் மீது சத்தியுமாக என்று அல்லாசு மகா தாளா இந்த காலத்தின் மீது சக்தி விட்டு சொல்கிறார் சொல்லுகின்றான் காரணம் இந்த நேரம் காலம் மனிதர்களுக்கும் மிகவும் முக்கியமானவை பொதுமது மிக்கவை மனிதர்கள் இந்த காலத்தையும் நேரத்தையும் பொதுமதியாக அழித்து அவைகளை சரியான முறையில் கழிப்பது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹு எங்களுக்கு இருந்து இந்த உலக வாழ்க்கையில சில விதயங்களை எதிர்பார்க்கின்றான் அதுதான் அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கணும் நம்சல் அல்லாஹு அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறையை எடுத்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மகானு எதிர்பார்க்கிறார் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் எந்த முறையில் கழிக்கின்றோம் அதே போன்று அல்லாஹு மகானு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் இந்த உடல் ஆரோக்கியத்தை எந்த முறையில் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் கழிக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் குடும்பத்துக்காக வேண்டி தன்னுடைய உறவினர்களுக்காக வேண்டி பிள்ளை குட்டிகளுக்காக வேண்டி இன்று மனிதன் இரவு பகலாக கஷ்டப்படுகின்றான் நேரத்தை பார்ப்பதில்லை இரவு பகலாக கஷ்டப்படுகின்றான் மழை வெயிலென்று பார்ப்பதில்லை நோயென்று பார்ப்பதில்லை நேரத்தை முழுமையாகவே கொடுத்துகின்றான் தொழுகை ஏனே இவாதத்துகள் இவைகளுடைய நேரத்தையும் பார்ப்பதில்லை அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு தன்டைய குடும்பத்துக்காக வேண்டி உறவினர்களுக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுகின்றான் கஷ்டப்பட்டு அனைத்தையும் சேர்த்து விடுகின்றான் அவன் ஓய்வை பார்ப்பதும் இல்லை தன்னுடைய உடல் நலனை பார்ப்பதும் இல்லை இவைகளை பார்க்காமல் தேடி தேடி தேடி தேடி இவ்வாதத்துக்களை விட்டுவிட்டு தேடுகின்ற பின்னால கொஞ்ச நாளைக்கு பின்னால அல்லது சற்று வருடங்களுக்கு பின்னால இவன் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் அனைத்து விடயங்களையும் சொத்து செல்வங்களையும் செலவழிக்க வே ஏற்படுகிறது ஏன் அனைத்தையும் இரவுலன் பார்க்காமல் சேகரித்தான் இவ்வாதத்தை தொழுகை பள்ளிவாய் என்று பார்க்காமல் சேகரித்தான் தன்னுடைய ஓய்வை பார்க்கவில்லை உடல் நலனை பார்க்கவில்லை ஏதாந்தான் பரவாயில்லை செஞ்சு கொள்ள நேரத்தில் செஞ்சு கொள்ளும் என்று சொல்லி என்னத்தையும் சேகரித்தான் இப்ப இறுதியாக நடக்கிறது சொன்னா சேகரிச்ச எல்லாத்தையும் இன்னொரு காலத்தில் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசாக போகல இப்ப செல்லவழிக்க ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்த நோய் என்று பார்க்கல உடல் ஆரோக்கியத்தை பார்க்கல தூக்கத்தை பார்க்கல நவியா அவங்க சொல்லிருக்கிறாங்களே இந்த விதத்தில தான் சாப்பிடணும் இந்த விதத்தை தான் குடிக்கணும் இந்த அளவு தூங்கிக் இந்த அளவு ஓய்வு இருக்கணும் உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குது கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது மனைவிக்கு ஒரு ஹக் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு ஹக் ஒன்று கடுமையா சொன்னாங்களே அதையும் பார்க்காமல் முயற்சி முயற்சி முயற்சி என்று செய்தார்கள் இப்ப கடைசியா என்ன நடக்குது கேட்டா அந்த சேர்க்க வைச்சது எல்லாத்தையும் சின்ன ஒரு தலக்குத்து வரையுது கண் வருத்தம் வரையுது அது பிரமாண்டமாகி வருஷக்கணக்காக சேகரித்தத ஒரு சில நாட்கள் முழுமையாக செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது காரணம் என்ன நபி அவர்கள் சொன்ன காட்ட பிரகாரத்துக்கு மாற்றமான முறையில் நாங்கள் செய்து விட்டோம் சொன்னாங்க நேமதான மனிதர்கள் அதிகமானவர்கள் நஷ்டம் அடைகின்றார்கள் அல்லாஹ் மனிதனுக்கு ஆரோக்கியம் அதே நேரத்தில் அல்லா சுகா நகா மனிதனுக்கு ஓய்வு இந்த இரண்டு விடயத்திலே மனிதர்கள் நஷ்டம் அடைகிறார்கள் ஏ எப்படி நஷ்டம் அடைகிறாங்க அல்லா சுகத்தான் ஒரு விதிமுறையாக இருக்கலாம் இரவுல தூங்கக்கூடியதாக பத்து மணி பொறவு ஒரு சிலருக்கு என்ன செய்யறாங்க வாட்ஸ்அப்பாங்க வைபரை துறக்கிறாங்க பேஸ்புக்கிறாங்க மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்ல உள்ள குட்டியோட பேச நேரம் இல்ல இதை திறந்துட்டா பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சா கண்ணித்துக்குரிய சகோதரர்களே அங்க குடும்பத்து நிறைவேற்றப்படுவதில்லை மனைவிடைய ஹக்கு நிறைவேற்றப்படுவதில்லை கண்ணித்துக்குரிய சகோதரர்களே இரங்கல தூங்க வேண்டிய அளவு தூங்கப்படுகிறது அதே மாதிரி நபிய சொல்ல வேண்டும் அந்த தாஜித்து தொழகை விடுபட்டு போய்விடுகிறது கண்ணித்துக்குரிய சகோதரர்களே இப்ப அந்த நவிய சொன்ன அசிஹத்தும் விடுபட்டு போகிறது அல்லை நேரம் விடுகிறது இரவில் தூங்க இல்லை என்று சொன்னால் ஆரோக்கியத்தை இறந்து விடுவோம் எழுந்து தொலைவேண்டி நேரத்தை ஆனால் தொழுதையும் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை இதே போல ஆரோக்கியமும் தான் நேரம் இரவு நேரத்தை அல்லா சுமகத்தாலா ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய உறங்கக்கூடிய ஒரு நேரமாக அல்லா தந்திருக்கின்றான் அந்த நேரத்தில் உற்பதும் இல்லை தூங்குவதும் இல்லை கணித்துக்குரிய சகோதரர்களே நேரத்தை வீணடித்து விடுகின்றோம் இதே போல தான் ஒரு லீவு நாள் கிடைச்சிட்டாலும் அதையும் நாங்கள் என்ன முறையில் கிடைத்து விடுகிறோம் சிந்தித்து பாருங்கள் கணித்துக்குரிய சகோதரர்களே அல்லா சுகாரா உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான் நபி அவர்கள் சொன்ன என்பதாக அடிக்கடி செல்வாங்க கொஞ்சம் கூடுதலாக தின்ன போக்கள் வார்த்தை பாதிக்கிறோம் அதை நாம் செயல்படுத்துவதோ மிகவும் குறைவு பின்னேல் அளவு திண்டுகிறோம் எந்த அளவு திண்டோமோ அதை திண்டதில்லை திண்டோ உடம்புக்கு தேவையான அவைகளை செய்கிறோம் எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டுமோ அந்த நேரத்தில் சாப்பிடவும் இல்லை வந்துட்டு மணி பத்து மணிக்கு தின்றோம் விடுகிறது செயற்பாட்டுக்கு மாற்றமான முறையில் நாங்கள் செயற்படுகிறோம் அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறோம் நேர காலத்தையும் வீணாகி விடுகின்றோம் கண்ணித்துக்குரிய சகோதரர்களே அல்லா சுகாத்தாலா ையும் பெருமதியாகவே தந்திருக்கின்றான் நாளை மறுமையில நாளை மறுமையில அல்லா சுபத்தாலா இதை பற்றி எங்களிடத்தில் அதற்கு முன்பதாக பொழுதே மரணிக்கும் பொழுதே மனிதன் சொல்லிவிடுவான் கொஞ்சம் மீண்டும் உலகத்துக்கு கொஞ்சம் அனுப்பிடு நாம் விடுபட்ட நல்ல சாதியான அமருகளை செய்துவிட்டு வருகிறேன் என்று மனிதன் கேட்பான் விடுபட்ட சாலியார் அமல்களை செய்துவிட்டு வருவேன் என்று மனிதன் கேட்பான் நேரத்தையும் பெருமதியாக தந்திருக்கின்றான் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாசு மகானியத்தையும் நேரத்தையும் காலத்தையும் எந்த முறையில் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் கண்டித்துக்குரிய சகோதரர்களே அல்லா சுபத்திய ஒரு பல மாதம் நாளை மறுமை நாளில் எல்லாருக்கும் தெரிஞ்சான் நல்லா யோசிச்சு பாருங்க நாளை மறுமை அல்லா சுபானத்தை விட்டும் தன்னுடைய பாதத்தை நகர்த்த முடியாது என்று நவிசந்தாகு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர் அல்லா சுபான நியோகி பாவையார் اللہ سبحانہ وتعالی اپنی باغی丹 ہے ٹھیک اللہ سبحانہ وتعالیٰ Ashbin نعمت ٹھیک ہے ٹھیک ہے اللہ سبحانہ وتعالیٰ Ashbin چیڈہ قیامت دینے یہ دی اللہ سبحانہ وتعالی اپنے پرشم نے آسانہ اپنے پرشمے وضن اپنے مجدین اپنے پار گے اپنے پار گے سولوان وَتْبَرِ بابر نبی نائیكا محمد صلی اللہ علیہ وسلم تمہاراں پیسوا اپنے پرشنے گ ان امرئی فیما افنا او باتے لبا دیتی بلو می لوک جیویتی ہے او باتے او رضی پناہ خیتاک حیتا ہے وقت اس وقیل کالیک لبا دیتی بلونا می کالے قفم دکا تکر وی اند کالتی بار کلتی رغی اند اللہ سبحانه و تعالی ایک اتولی معدنگوی نا دیاستاما وان شبابی فیما افنا او باتے ترن کالیک لبا دیتی بلونا والی فتحی تنزرندو எப்போது தன்னுடைய அந்த ஓய்வு நாட்களை விடுமுறை நாட்களை எங்கே கழிக்கிறார்கள் என்பதை சிந்தித்து கல்பனா சகோதர நமூத் நடத்தூடாதுக்கு முரணான எந்த ஒரு விடயம் நடைபெறக்கூடாதுக்கும் மார்க்கத்துக்கும் முரணான விடயங்கள் நடைபெறுவதாக இருந்தால் ஏக பட்டியாக அப்படி விடுகிறோசி அல்லா சுக போட்டு மட்டக்கியா கொண்டு ஆன கால பீல එවගේම අපගේ ශරීරය සුවය නැති කරගසන දෙයක් නෙවෙයි. ඒක පවක් අපගේ ශරීරයේ ස්වභාවයේ නිරෝගීභාවය ආරක්ෂා කරගැන දෙයිතුයි. ඒකෙහි හෙඟ අල්ලාහ් සුබ්හාන වතාලා ප්‍රශ්න කරනවා. අල්ලාහ් සුබ්හාන වතාලා ප්‍රශ්න කරනවා. වමාලිහි බිනෛනික තසබහු වෆීම අන්ෆකෝ. ඔබට මුදල් කාසි පනම් හැමදයක්ම ලබා දී තිබුණා. මේ කොහින් හම්බ කෙරුවද وہ باپنے قہدہ ویداں کرو اللہ سبحانہ وتعالی مٹا کیا نٹب ہے مگے تاتھا حلال لیکن ہم کرو مٹا دوننا ممہ ایک ہے اللہ بار رکے ویداں کرو تھرنے انہیں تریناظ وزنوز دبان کیا اے گوندہ ویداں کرو ممہ تیلے کیا نا کل وقت لوگ نے سہو در برنی تھرنے نی ماں آدرنی تھرنے نی خلپنا کر لبراند முதல் ஒன்பது போட்டுவிட்டு இதனூட என்ன செய்கின்றோம் கல்பனா சொந்த மெச்சரீனா தெ අපි දෙන පිළිතුර මොකද්ද? නිකන් දවසවලට රැ එක දෙක වෙනක විනෝද ගමනක් ගියානම් වුණාල් තානේ වර්ෂත් ගොරන දා වෙන වාර කික්වාරෝ ඉතල කොච්චර වන්දෝර සන්නා සොලියා ඉريكا විටවව එපේ ඉරිකෝ මේ දවසලින් නැද්ද කොයි දවසවලනේ ඉන්නේ අපි ටිකක් මේවා වාසි ගන්නට කමක් නැහැ කියලා කල්පනා කරනවා ටිකක් වාසි ගන්න පුළුවා හටල්ලා ප්‍රශ්න හතරකට முகமது பின் துல்லபாதின் சகோதரர்களே ஒரு இமாம் இடத்தில் ஒரு மனிதர் வந்து மிக பெரிய ஒரு விளையாட்டு வாழ்ந்து கேட்டார்கள் அந்த இமாம் சொன்னார் இவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் இவாழ்த்த பக்கம்தான் இவர் என்ன செல்ல போகிறார் என்று நினைத்தார் அவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த மனிதர் சொன்னார் பேருந்தாளர் மனிதர் சொல்லிட்டு வாண்டி கேட்டார் இமாம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லுங்களே என்றார்கள் அப்போ அந்த மனிதர் சொன்னார் இமாம் அவர்களே இந்த விடயம் மனிதர்களுக்கு தெரிவிக்க என்னது நீங்க கொஞ்சம் இன்பத்துக்காக வேண்டி ஒரு சில நொடிகளின் இன்பத்துக்காக வேண்டி பாவங்கள் செய்துவிட வேண்டாம் ஒரு சில பாவங்களை செய்து விட வேண்டாம் அதே போல ஒரு சில வினாடிகளின் கஷ்டத்துக்காக வேண்டி நன்மைகளை விட்டுவிட வேண்டாம் விளக்கம் கேட்கப்பட்டது சொன்னார்கள் ஒரு சில வினாடிகளின் இன்பத்துக்காக வேண்டி பாவம் செய்து விடாதீர்கள் ஒரு சில வினாடியின் இன்பம் என்னது சில நேரம் நாங்கள் அந்த வாலு சொல்லுவாங்க வேண்டி ஒரு சில சந்தோஷத்துக்கா வேண்டி பார்க்காதீர்கள் பார்த்தா நடக்கும் அங்க ஒரு சில இன்பம் தான் கிடைக்கும் பத்து நிமிஷத்துல ஒரு இன்பம் கிடைக்கும் ஆனால் அதில் ஏற்படக்கூடிய பாவம் அவரை நரகத்துக்கு இழுத்து சென்று யாருக்கும் ஆனால் ஒரு சில இன்பத்துக்காக வேண்டி பாவத்தை செய்யாதீர்கள் அந்த நிமிஷத்துக்கு ஆனால் அந்த பாவம் ஒவ்வொரு வருடமும் செய்யலாமா ஒவ்வொரு விடுமுறையிலும் செய்யலாமா ஒவ்வொரு இரவுகளையும் செய்யலாமா நூறுவா டேட்டா போட்டென்பதற்காக செய்யலாமா கல்பனா தரல பல சகோதரர்கள் ஒரு சில கஷ்டத்துக்காக வேண்டி நன்மையை விட்டுவிடாதே கொஞ்சம் எழும்புறது கொஞ்சம் எழும்புறது கொஞ்சம் கஷ்டமாவது சொல்லுறதே தாஜ் தொழுகையாந்து தொழுகிறது கஷ்டமா இருக்கும் ஜும்மா கொஞ்சம் நேரத்துலே வாரது பயான கொஞ்சம் கேட்கறதுக்கா சொல்லுறது ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன் இந்த கஷ்டத்துக்காக வேண்டி நன்மை பரிந்துரைத்துவார் என்ன செய்ய கஷ்டம் அந்த நேரத்தோட முடிஞ்சிடும் வரை இருக்கும் அந்த எங்களை சொருக்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அமே அமு තික වේලාවක அமාරුව නිසා பின் අත් හරින්නට එපා. තික වේලාවක තිබෙන්නා වූ අපගේ ආශාවන් ඉටු කර ගැනීම සඳහා ත්‍ෘප්තිය සඳහා පෞ කරන්නට එපා කියලා ඒ තරත්ත කියා දුන්නා. ඒ නිසා ගෞරවනීය සහෝදරවරුනි, අල්ලාහ් සුබ්හානහු වතාලා අපිට ලබා දී තිබෙනා වූ කාලය ඉස්තාමත් වටිනවා. නබි නායක මුහම්මද් සල්ලලාහූ අලයිහි වසල්ලම් තුමාණන් පවසවා කෙටලෝක අවසානයේදී السب оргان melts pilaway چیامت دی السب оргان melts pilaway di اللہ سبحانه وتعالی حد نکو targeting تماغi سبن اللہی سبن اللہ دل باب نبینایا سے محمد صلی اللہ علیہ وسلم دبانہ پہس ہو ایک ادید اللہ سبحانه وتعالیٰ ایک طرون ایک تماغi تماغi مغبو اللہ سبحانه وتعالیٰ کے عبادتی تماغے کھالے گت کرنے ترونے میں ترونے آتے اللہ سبحانہ و تعالی ہیتے لوگ اوسانی دی ہیرو جڑی و پتبے نویلاوے دی جڑی رشتی نویلاوے دی اللہ سبحانہ و تعالی اوگے سوئنے لئے سوئنے لگن بنایت محمد صلی اللہ علیہ وسلم پیسوا دا اپگے ترونے کے گت کو کیے کیتے نہیں اللہ سبحانہ و تعالی عبادتی سبگے வெளிய கல்பனா தள்ளபலத்துடன் தொடர்புள்ள நேரம் குறைவு தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி சம்பாதிப்பது حلال <سؤال> محمد صلی اللہ <سؤال> علیہ وسلم گورن سہودر برنیر نبی ناکہ محمد صلی اللہ علیہ وسلم خیص ہوا رجلان تحاب با فاللہ اجتماع علیہ و تفرق علیہ مانی شددنے اللہ وینوین آذرِ قرنہ و دیاء و دقوہ گرہ کیا اے صدحام اکونا اے صدحام بنونا مہم انعائت பாரு நண்பர்கள் கூட்டாளிமார்கள் ஒன்று சேர்வது இதற்கா வேண்டி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குழுக்களா இருப்பார்கள் கதைத்துக்கொண்டு இருப்பார்கள் கதாகர்தரே சகோதரர்கள் சனிக்கலி போற போறதாண்டு போறதா என்ன தடிக்கிற போக வேண்டிய சகோதர வருளா ஒரு கிளாஸ் கூட்டாளி கல்பனா கரெக்டாக சகோதரி நீரத்தமா கன மிகால் அல்லாவுன் ஒன்று சேர்ந்தே அல்லாவுக்காவிட பிரியக்கூடிய ஒரு අස්ල් සලාතේ නැත්තම් ඒ ගමන අල්ලා වෙනුවෙන් තිබෙන ගමනක් නෙවෙයි අල්ලා වෙනුවෙන් තිබෙන ගමනක් වේ. ගමන ගියා සලාතේ එකතු කරලා ජම්රු තසු කරන් ද කුලුවා. එහෙමත් නොකර ගමනක් යනවා නම් ගෞනේ සහෝදර Bernoulli ඒ ගමනේ අපිට පිට ලැබෙන්නේ නැහැ. එතකොට ඒ එකතු වීමෙන් අපිට හෙද කියාමත් නිේදි සෙවන ලැබෙන්නේ නැහැ. මේ ලැබෙ යුතු නම් අල්ලාහුගේ උපකාරය ඉති அல்ல அளவு சௌந்தரிய ஒரு பெண்மணி தன்னை ஒரு தவறான அழைக்கும் நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொன்ன ஒரு வாலிபர் அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமே நிதல் கொடுத்து அல்லா செவனாக முதலா வரு ோ பா மேலா ஒருவருக்கு இந்த விதயத்தை செய்துவிட்டால் வந்தீட்டுக்குரிய சகோதரர்களே விபச்சாரத்து குற்றம் உண்டாகிடும் பெருப்பா உண்டாகிடும் நூறு ரூபா போட்டு டேட்டாவை போட்டது கொடுத்தோம் ஆனா தேவல்ல தொடர்பு ஏற்பட்டு விட்டது அந்த தொடர்பு நாளை மறுமையில் நிழல் கிடைக்க நாளை வாட்ஸ்அப்ல ஒரு தொடர்பு பேஸ்புக்ல ஒரு தொடர்பு இரவு தனிமையில தான் நடந்ததுனால ஏற்படக்கூடிய பயன்பெறம் நாளை மறுமை நாளில் நிழல் கிடைக்காமல் பேசுகிற பொறுமதியான அந்த பொறுமதியானதை பொறுமதியான முறை கலைப்போம் அல்லாசு மகான அந்த நியமத்துக்கு நன்கு செலுத்தின நல்லடியான கூட்டத்தில் அல்லா சுகானா எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருவானாக யா அல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ் சிறிய பெரிய பாவ அனைத்தையும் மன்னித்திரியா அல்லா யா அல்லா இருக்கக்கூடிய யா அல்லா இந்த ஓய்வான காலத்துல விடுமுறை காலத்துலயா அல்லாஹ் விசேஷமாக எங்களுடைய வாலிபர்கள் குமரி பெண்களுக்கு யா அல்லா இந்த நேரத்தை காலத்தை பொறுமதியா கழிக்க தோப்பை செஞ்சிரியா அல்லா அவருக்கு நேரான பாதையை காட்டுறியா அல்லாஹ் எந்த பயணம் போடலும் யா அல்லா சனித்துக்கு முரணில்லாத ஒரு நடக்க நீ தோப்பை செஞ்சியா அல்லா முழுமையாக பாவத்திலிருந்து ஹராத்திருந்து பாதுகாத்துடியா அல்லாஹ் நாளை வறுமையில்லையா அல்லாஹ் உன்னுடைய நிழல் கிடைக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆகுவதற்காக வேண்டும் யா அல்லா சொல்லப்பட்ட அனைத்து பாவத்திற்கும் யா அல்லா எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை வாலிபர்களை குமரி பெண்களையும் யா அவர்களுக்கு நேரான பாதை கொடுத்துடு அல்ல எங்களுடைய துவாப்பில் கபுள் செய்து போயா அல்ல வா